வணக்கம் ஏப்ரல் பதினைந்து இருபத்தி ஒன்றுனையின் போதரிவுக்கு குவலுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயிர்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ 1. The wind in the <speaking> in willows என்ற ஆங்கில குழந்தைகள் நாவலை எழுதியவர் கெனத் கிரஹே 2. முதன் முதலாக ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆண்டு தொடங்கப்பட்டது 3. இரண்டாயிரத்து இருபதில் சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது பெற்ற படம் பாரசைட் என்ற தென்கொரிய படம் இனி இன்றைய பதறிவுக்கான ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மண்வள சுகாதார அட்டை தினமானது என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு மா உணவகம் என்ற திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது மூன்று மகாபாகு பிரம்மபுத்ரா என்ற முன்னெடுப்பானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்